அவர்கள் என் தாயார் அலி அல்லாஹ்ஹா அவர்கள் அருமை மகனே அல்லாஹுவின் மீது ஆணையாக மஹரிப் தொழுகையில் நபிசலு அலிஹி வசலம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஓதியதுதான் நான் அவர்களிடமிருந்து கடைசியாக செவியுற்றதாகும் நீ அதை ஓதியதன் மூலம் எனக்கு நினைவுபடுத்திவிட்டாய் என்று கூறினார்கள்